प्रपन्न पारिजाताय कृष्णाय तपस्विभ्योधिको योगी பாரிஜாத்தய தோற்ற வேற்றைக்கணாயீத்தமே योगी தபஸ்விக்கிபியாதிக்கோ தோர்ஜுன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியான யோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஸ்துதி பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களெல்லாம் பகவான் வேதவியாசர் ஸ்ரீகிருஷ்ணா அர்ஜுன சம்வாத ரூபமாக உபதேசம் பண்ணியாச்சு இந்த ஸ்லோகத்தில் பகவான் யோகஸ்து பண்ணுறதாக உபதேசம் பண்ணி காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்லோகத்தோட ஆர்டரை கொஞ்சம் மாற்றி சொல்றேன் முதல்ல நாம் எடுத்துக்க வேண்டியது கர்மி செயல் புரிகின்றவர்களை காட்டிலும் தியானம் செய்கின்றவன் மிக மேலானவன் உயர்ந்தவன் சிறந்தவன் மேன்மையானவன் ஆக லௌகர்மாக்களை பண்றது வைதிக கர்மாக்கள் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றது அதுலேயும் சகாமமாக பண்ணுறது நிஷ்காமமாக பண்ணுறது கர்மயோகிய காட்டிலும் தியான யோகி உயர்ந்தவன் அப்படி யோகத்தை புகழ்ந்து பேசுகிறார் இந்த தியான யோகம் ரெண்டு விதமானது சகுண பிரம்மத்தை தியானம் பண்ணுறது நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ணுறது இந்த அத்தியாயத்தில் வந்து நிர்குண ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதத்தான் அதிகமாக பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் இனி வரப்போகிற ஸ்லோகங்களில் சகுண ஈஸ்வரனை பற்றியும் நிர்குண ஈஸ்வரனை பற்றியும் சொல்ல போகிறார் பிறகு நிர்குண ஆத்மாவையும் நிர்குண ஈஸ்வரனும் ஒன்றுங்கிற தத்துவத்தை உபதேசம் பண்ண போகிறார் அப்போ இந்த தியானத்தினுடைய நுணுக்கமான அம்சங்களை நாம் புரிஞ்சுக்கலாம் நல்லா கவனித்து பார்த்தா இந்த அத்தியாயத்திலேயே பிரம்மத்தை பற்றி தான் உபதேசம் பண்ணியிருக்காருன்னு தெரியும் இந்த உபதேசங்கள்லாம் கடைசியில் நம்ம சில தியானத்தோட பிரயோஜனத்தை பார்த்தோம் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மாவை எவன் பார்க்குறானோ ஆத்மாவில் எல்லா சரீரத்தையும் பார்க்குறானோ ஈஸ்வரன் இடத்துல எல்லாத்தையும் எவன் எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை பார்க்குறானோ ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஒன்று எவன் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் தியானத்தினுடைய பிரயோஜனம்னு அப்போ இதிலேயே ஐக்கிய ஜானமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் விசேஷமாக இன்னும் சிறப்பாக சொல்ல போகிறார் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக இந்த இடத்துல ஆத்ம தியானத்தை தான் விசேஷமாக சொல்லியிருக்கார் ஆகவே கர்மிப்பியகா யோகி அதிகா கர்மம் பண்ணுறவனை காட்டிலும் அது சகாமம் நிஷ்காமம் நிஷ்காமத்தை தான் இங்கே நம்ம கர்மயோகியை காட்டிலும் தியான யோகி உயர்ந்தவன் அப்புறம் அடுத்தது தபஸ்விதிகா தபஸ் பண்ணுகிறவர்களை காட்டிலும் யோகியானவன் மேலானவன் அதிகாணா மேலானவன் உயர்ந்தவன் சிறந்தவன் மேம்பட்டவன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் சாதாரண தபஸ்னு சொன்னா உடம்பை வறுத்திக்கிறது மௌனமா இருக்கிறது உடம்ப உணவு உறக்கத்துல ரொம்ப அளவா இருக்கிறது சில சமயம் பக்குவத்துக்காக வேண்டி கொஞ்சம் வருத்திக்கிறது இதெல்லாம் தபஸ்னு சொல்லப்படுறது சாதாரண சாஸ்திரத்துல கிருட்ச சாந்திராயண விரதங்கள்னு சொல்லுவார்கள் இந்த இடத்துல நாம அதையும் அர்த்தம் பண்ணிக்கலாம் சகுண பிரம்ம தியானத்தையும் கூட தபஸ்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்க முடியும் உபாசனை பண்றவர்களை காட்டிலும் சகுண பிரம்ம தியானம் பண்றவர்களை காட்டிலும் நிர்குண ஆத்மஸ்வரூபத்தை நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்ற யோகியானவன் மேம்பட்டவன் ிப யோகி அதிகா மத மதங்கிறது அப்புறம் பார்ப்போம் ஞானிபியான்னு ஸ்ரவண மரணம் பண்றவனை காட்டிலும் நிதித்தியாசனம் பண்றவன் உயர்ந்தவன் அர்த்தம் ஞானிப்பியகான்னு சொன்ன ஸ்ரவணம் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கான் சாஸ்திரத்தை குருமுகமா ஸ்ரவணம் பண்ணி ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் பிரம்மத்தனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு மனனமும் பண்ணி சந்தேகத்தை போக்கியிருக்கான் தெளிவுபட்டு இருக்கான் ஆனா ஞான தியானம் பண்ணணுங்கிறது பொதுவான எல்லாருக்கும் ஒரு விதி சில பேர் எக்ஸப்சனா இருக்கலாம் சிரவணத்திலேயே அவர்களுக்கு நல்ல ஞான பலம் ஏற்பட்டுடலாம் அதுக்கு காரணம் சாதன சதுர்டய சம்பத்தி சித்த சுத்தி எல்லாம் நன்றாக ஆனா மெஜாரிட்டி பெரும்பாலானவர்களுக்கு எப்படி பெரும்பாலானவர்களுக்கு இல்லற சிறந்ததுன்னு சொல்றோமோ அப்படி பெரும்பாலானவர்களுக்கு நிதித்தியாசனமும் அவசியம்தான் ஆ ஸ்ரவண மரணம் மாத்திரம் பண்ணினா போராது நிதித்தியாசனமும் பண்ணித்தான் ஆகணும் ஆக கேவல ஸ்ரவண மரணத்தினால மாத்திரம் போராது நிதித்தியாசனம் பண்ணி ஞான பலத்தை சம்பாதிக்கணும் ஆகவே ஞானிபியகான்னு சொல்கிறது வேதாந்த சிரவண மரணம் பண்ணினவனைக் காட்டிலும் அந்த ஸ்ரவண மரணத்தினால சம்பாதிச்ச ஞானத்தை ஆழமான மனசில் பதிய வைக்கக்கூடிய தியானத்தை பண்ணுகிறவன் மேம்பட்டவன் சிறந்தவன் மதஹாங்கிறது மம மதம் என்னுடைய அபிப்பிராயங்கிற அதுக்காக மதஹான்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணிங்கன்னு மதம் பகவானுடைய கருத்து பகவானுடைய கருத்துனா வேதத்தினுடைய உபதேசம்னு அர்த்தம் பகவானுடைய உபதேசம் வேற வேதத்தினுடைய உபதேசம் வேற கிடையாது பகவான் தான் வேத ரூபமா இருந்து உபதேசம் பண்றார் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றின்னு தமிழ பாடியிருக்கிறார்கள் இறைவன் ஆரங்கமாகவும் நால்வேதமாகவும் இருக்கிறான் ஆகவே வேத சாஸ்திரங்களுடைய உபதேசம் இதுதான் தஸ்மாத் எனவே தியானம் பண்றது ரொம்ப முக்கியம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால தியானம் பண்ணினா சித்த சுத்தியும் சித்த ஏகாகிரத்தையும் சித்த விசாலத்தையும் ஏற்படும் வேதாந்தம் படித்த பிறகு தியானம் பண்ணினா ஸ்தித பிரஜ தன்ம வரும் குணாதி தத்துவம் வரும் ஜீவன் முக்தி சுகானுபவம் ஏற்படும் ஆகவே தஸ்மாத் எனவே அர்ஜுனா ஓ அர்ஜுனா யோகீபவ நீ தியான யோகம் செய்வனாக ஆவாயாக இப்போ முடியாது யுத்தத்தில் நீ வந்து உன் வாழ்க்கையில் இது ஒரு அம்சங்குறத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன்னை கர்மயோகம் பண்ணணும் கொண்டே இருக்கேன் சொல்லிக் கொண்டே இருக்கேன் பவன் சொல்றோமோ வித்யாவான் பவன் சொல்றமோ தியான யோகியாக ஆவாயாக அப்படின்னு பகவான் அற்புதமா உபதேசம் பண்ணியிருக்கார் இது தியானயோகத்தை புகழ்ந்து ம் ப ஒரு அத்தமான ஸ் ஸ் ஸ் ஸ்லோகம் இத நாம மனசில் நல்லா உள் வாங்கிப்போம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் இன்னும் ஒரு ஸ்லோகம்தான் இருக்கு இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆறத்துக்கு அதை நாளைக்கு படிக்கிறதுக்கு நாம பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் தபஸ்விக்கோ யோகி ஞானிபியோபி மத கர்மிபியாதிக்கோ யோகி தஸ்மாத் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு whatsapp வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ டபுள் ஒன் டபுள் டூ என்ற எண்ணிற்கு